सच्चिदानंद रूपाय नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि புணேசாட்சி கிருஷ்ணாயலோம் வேதாப்ஜாஸ் வந்தே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சகசிரியை உத்தரோமியாத்தன கபீந்திரோ பூரி தட்சிணா ஷரீரபூதபிருத் ஐநூறு நாமங்களுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் இப்போ கபீந்திராங்கிறதுக்கு அர்த்தம் பார்க்கணும் உத்தரா கோபதி கோ கோப்தா ஜானமியா புரான ஷரீரபூதிரு போக்தா இந்த நாமாக்களுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு ஐநூற்றி ஓரு நாமங்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் அப்போ அடுத்தது கபீந்திரஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் कपिही கபி இந்திரி வரா வாரா வபு ஆஸித கபீந்திர கபீன்கபீரா கபீந்திர சப்தத்துக்கு அர்த்தம் கபிஹிங்கிறதுக்கு வராகஹான்னு அர்த்தம் சொல்கிறார் சாதாரணமாக கபிஹின்னா குரங்கு ஆனால் இந்த இடத்துல வராகஹாங்கிறார் அதுக்கு அர்த்தம் எப்படி அது கொண்டு வராருங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார் விவருத்திக்காரர் தாரக பிரம்மானந்தா வராக ரூபேன காத்து காத்துங்கிறதுக்கு உதகாத் பூமியும் பாத்தி தண்ணீர்லேருந்து பூமியை காப்பாற்றினாராம் ஆகா ஜலமெல்லாம் பூமியை இது பண்ணபோது ஜலத்திலேருந்து பூமியை காப்பாற்றினதுனால வராக ரூபேன ஆக கபிஹி வராக ரூபா விஷ்ணு இந்திரஹான்னா பரமேஸ்வர தலைவன் அதாவது இவர் வராக ரூபமாக இருக்கிற விஷ்ணு தலைவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அப்புறம் இன்னொரு அர்த்தம் கபீந்திரஹாங்கிற சப்த கபீனாம் இந்திரஹா கபீந்திரா ஒரு அர்த்தம் என்ன கபிஹி கபிஷ்ட அசௌ இந்திரஸ் கபீந்திரஹா இந்திரஹான்னா எல்லாருக்கும் தலைவர்னு அர்த்தம் எல்லாருக்கும் ஹெட்டுன்னு அர்த்தம் ஆனால் அதனால தான் பொறுப்படுத்துட்டு பூமியை வராக ரூ அவதாரம் எடுத்து பூமியை பாதுகாத்தார் அப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறார் அப்புறம் கபீனாம் வானரானாம் இந்திரஹா கபீந்திரஹாங்கிறது வந்து ஆஞ்சநேயருக்கும் சொல்கிறது உண்டு கபிராஜகா கபிஹி இப்படிலாம் உண்டு ஆனால் இந்த இடத்துல ராகவஹாங்கிறார் மகாராமன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அதுக்குதான் இங்கே சொல்கிறார் சுக்ரீவ பிரபுத்தீனா ஈஸ்வர தாசரூப்பா இத்தர்த்தாந்தரமாக ஆக கபீந்திரஹாங்கிற சப்தத்துக்கு வராக ரூபம் எடுத்த விஷ்ணுன்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் ராமஹான்னு ஒரு அர்த்தம் வானர சைன்யங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தார் ஆகையினால் கபீந்திராய நம அடுத்த அடுத்தது பூரி தட்சிணா पढ़िकला भूरय बह्यदक्षिणा धर्मरिया दर्शयता यज्ञ अयते भूरिदिणा पुधवा भूरिदिणा अडी चल रहा யாகங்கள்லாம் கொடுக்கறது பூரினா நிறையன்னு அர்த்தம் கல்யாணத்துல எல்லாம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க பூரி தட்சிணா வந்தவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது அதுக்கு பேர் பூரி தட்சிணான்னு பேர் அது ஒரு தர்மம் தர்ம மரியாதா அதுதான் இவர் சொல்கிறாருங்க பூரயான்னு சொன்னால் பக்வியஹா பஹ்வியஹான்னா அதிகமான அதுக்கு பேரே பூரி இப்படி அள்ளி எழி கொடுக்குறது அதுக்கு பேர் தான் பூரி தட்சிணான்னு பேர் அது வந்து காயின்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த காலத்தில் கோல்டெல்லாம் அப்படி அள்ளி எழு கொடுப்பாங்களா இப்படி அள்ளி எல்லி கொடுக்குறது வர்றவங்களுக்கெல்லாம் யாகத்துக்கு வர்ற அத்தனை பேருக்கும் கொடுக்குறது விவாகத்துலெலாம் கல்யாணத்துல எல்லாம் கொடுக்குற வழக்கம் இருந்தது நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் கொஞ்சம் கணக்கு பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு காலத்தில் வந்து தட்டில் வச்சுட்டு காமிப்பாங்க அவங்கவுங்க எடுத்துப்பாங்க கையில் எடுத்து கொடுக்குறது கிடையாது அப்படிலாம் ஒரு சம்பிரதாயம் இருந்தது அதில் ஒரு சில பேர் கம்மியாக தான் எடுத்துப்பாங்க அதாவது மனசு விஷாலத்தையும் காட்டணும் அவனுடைய அது வாங்குகிற எடுத்துக்கிறவனுடைய தர்மமும் இருக்குது கொடுக்குறவனுடைய தர்மமும் இருக்குது அவன் சாப்பிட்ற போது பரிமாறுறது நல்லா தான் பரிமாறணும் கேட்டு கேட்டு நிறைய கொடுக்க வேணும் சாப்பிட்றவன் அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அவனோட தர்மத்தை அவன் காப்பாற்றணும் இவன் தர்மத்தை இவன் வந்து லோபம் பண்ணக்கூடாது கொடுக்கறதுல ஆகா இதுக்கு பேர் பூரி தட்சிணான்னு பேர் இன்றைக்கும் பழக்கத்தில் இருக்கலாம் இருந்துன்னு இருக்கலாம் விவாகங்கிறது ஒரு பெரிய யஜ்ஞந்தானே ஆகனால் திருமணமே நம்ம சாஸ்திரத்தில் ஒரு பெரிய வேள்வி ஆகையினால் இங்கே என்ன சொல்கிறார் பூரையானால் பஹ்வியா யஜ்யதட்சிணாக அது சொல்கிறார் லோக சங்கிரகார்த்தம் போடுறார் யஜம் கூறுவதா உலக நன்மைக்காக யஜ்ஞம் பண்ணுறவங்கட்டத்தில் தட்சிணையாக இருக்கார் பூரி தட்சிணஸ்வரூபமாக இருக்கார்ங்கிறார் பூரி தட்சிணா அந்த கொடுக்குறதே வந்து பகவானை வந்து பகவானை எல்லோரும் ஆராதிக்கிற மாதிரி அர்த்தம் ஆகா பூரி தட்சிணஸ்வரூபம் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த இதில் சொல்கிறார் பூரி தட்சிணா பூரி தட்சிணாய நமஹா அப்படின்னு அர்த்தம் பூரி தட்சிணாய நமஹா எல்லாருக்கும் தெரியும் தட்சிணுன்னு சொன்னால் கொடுக்கறது பணத்தை கொடுக்கறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது வந்து யாகசாலையில் கொடுக்குற போது அதுக்கு தட்சிணான்னு பேர் அதுலேயும் ஒரு வித்தியாசமெல்லாம் சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே யாகசாலைக்குள்ளே கொடுத்தா அதுக்கு பேர் தட்சிணை வெளியில் கொடுத்தா தானம்னு பேர் ஆக யாகசாலைக்குள்ளே வந்து அடிக்கடி இதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க தட்சிணையெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே சொல்கிறது வந்திருக்கிற யாகசாலைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த வேள்விக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தட்சிணைகள் எல்லாம் கொடுக்கறது ஆக பூரி தட்சிணா அதனால தான் தர்ம மரியாதாம்னு இவர் வந்து லோக சங்கிரகார்த்தம்ங்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிறார் தர்ம மரியாதாம் தர்மத்தினுடைய இதை நம்ம எப்பவும் காப்பாற்றணும் தர்மத்தை கா மரியாதைன்னு சொன்னால் இந்த இடத்துல அறந்தான் நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கிற விஷயம் ஆக தர்மம் அரிய மரியாதை தர்மத்தை கடைப்பிடிப்பதை காட்டுவதற்காக யஜ தட்சிணைகளை எல்லாம் கொடுக்கிறார் ஆகையினால் அது அந்த அர்த்தத்தில் சொல்லிருக்காரு யக்ஞதட்சிணாக பூரி தட்சிணா அசிய வித்தியந்தே ஆஹா இந்த பூரி தட்சிண ரூபமாக அந்த தட்சிணா ரூபமாக பகவான் இருக்கார்னு அர்த்தம் ஆ தட்சிணையை கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை இந்த தட்சிணா ரூபமாக பகவான் இருக்கார் எல்லாரும் தர்மத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக இந்த தட்சிணை இருக்குது அந்த தட்சிணா ரூபமாகவே பகவான் இருக்கார் கொடுக்குறவனுக்கும் பகவானை கொடுக்குறேங்கிற எண்ணம் இருக்கும் வாங்குகிறவனுக்கும் பகவானை வாங்குகிறோங்கிற எண்ணம் இருக்கும் வாங்குகிறோம் அதுதான் கோயிலில் இப்படி வைக்கிறது பெருசாக எல்லாம் சுவாமிக்கு பண்ணுறதுக்கு காரணம் அகங்காரம் போகிறதுக்காக வாங்கறனுக்கும் வந்து இதெல்லாம் இவங்ககிட்ட போய் இதை வாங்கணுமாங்கிற எண்ணம் இருக்காது கொடுக்குறவனுக்கும் நம்ம பகவானுக்கு தான் சமர்ப்பணம் பண்ணுறோங்கிற எண்ணம் இருக்கும் வாங்குகிறவனுக்கும் நம்ம பகவான்கிட்டருந்து தான் வாங்கிக்கிறோங்கிற எண்ணம் இருக்கும் ஆக ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி அதில் வந்து கர்வம் வரத்துக்கோ பொறாமல் வரத்துக்கோ அவகாசம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த பூரி தட்சிணைங்கிற விஷயம் அதைத்தான் இவர் விளக் விளக்கமாக இந்த சொல்லியிருக்கார் இவர் ஆறு தாரகபிரந்தா லோகசங்கிரகார்த்தம் அப்படிங்கிற பதத்தை உபயோகப்படுத்தியிருக்காரு அடுத்தது சோம போமோ புருஜி புருசத்தமாக வினயோஜய சத்யசந்த சாத்வத்தாம்பி சோமபோமோரு ஜித் சத்தமாக வினயோஜய சத்சாஹ் பதி சோமபோ மிரப இதில் இதில் பாதி அதில் இருக்கு सोमं यष्टव्य देवतारूपेण इति சோமம் பிபதி சர்வியதாரே सोमं சோமபோமிபி எல்லாத்துலேயும் சோம சோமங்கிறது ஒரு விதமான ஒரு நைவேத்தியம் ஒரு ஜலரூபமாக இருக்கக்கூடிய திரவரூபமாக இருக்கக்கூடிய ஒரு நைவேத்தியம் சோமலதாவிலிருந்து பிழியக்கூடியது அந்த ஒரு கொடியிலிருந்து பிழிஞ்சு அந்த அந்த பாத்திரத்தில் அதை நைவேத்தியத்துக்கு வைக்கிறது இந்திரனுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ஆக இந்திர சோமம் பிபத்து க்ஷேமோ அஸ்துனஹா அப்படின்னு அடிக்கடி வாத்தியார்கள்லாம் புரோஹிதர்கள்லாம் சொல்லுவார்கள் வைதிகர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இந்திரன் வந்து சோமத்தை சாப்பிடட்டும் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கட்டும் ஆகையினாலும் இங்கே என்ன சோமத்தை அறுபத்தி மூணு சோமாசிமார நாயனார்னு ஒருத்தருக்கார் சோமயாஜின்னு அர்த்தம் சோம யாகம் பண்ணுறவர் அர்த்தம் யாகத்துக்கு மற்றவங்களாம் வந்தாங்க அந்த குறவன் குரத்தி ரூபமாக பரமேஸ்வரன் வந்த உடனே அவருக்கு பூஜை பண்ணிவிட்டார் அப்படி ஒரு நியாயனார் உண்டு அறுபத்தி மூணு நாயன்மாரில் இங்கே இருக்கட்டும் சோமம் பிபத்தி எஷ்டவிய இந்திராதிருப்பேண இது சோமபஹா இங்கே பாஷ்யத்தில் எப்படி இருக்குது சர்வயேஷு எஷ்ட எஷ்டவ்ய தேவதாரூபேண இது சோமபான்னு போட்டிருக்கு வந்து தாரகபிரம்மானந்தா என்ன சொல்கிறார் பாஷ்யத்தில் வந்து சோமம் பிபத்தி சர்வய்ஞேஷு எஷ்டவிய தேவதாரூபேண இது எஷ்டவியம்னு சொன்னால் பூஜிக்கப்பட வேண்டிய தேவதா ரூபமாக இருந்துன்னு நாம் கொடுக்குற சோமபாவன் இது பண்ணுறார் சோம சோமபானத்தை பண்ணுறார் சோமத்தை பிபத்தி குடிக்கிறார் நாம் நைவேத்தியம் பண்ணுறோம் அவரை எடுத்துக்கிறார் அதுக்கு விவருத்திக்காரர் சொல்கிறார் அகம்ஹி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அதாவது இங்கே வந்து ஒரு குறிப்பு கொடுக்குறார் பிரம்மசூத்ரத்தில் தேவதாதிகரணம்னு ஒன்று இருக்குது அந்த தேவதாதிகரணத்தில் தேவதைகள்லாம் நம்ம கொடுக்கக்கூடியதை வந்து விக்கிரகமாகவே ஃபார்ம்லே வந்து வாங்கிக்கிறதாம் ரூபத்திலே வந்து வாங்கிட்டு போகிறதாம் ஆக தேவதாதிகரணோக்தியாயேனா தேவானாம் விக்கிர ஹவிஹி போகாதீனாம் சத்துவாத் அவர்களுக்கெல்லாம் ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மில் வந்து வாங்கி கொண்டு போகிறார்கள் ஆனால் பகவான் கீதையினையும் அகம் ஹி சர்வயானாம் போக்தாச்சப் பிரபுரே வச்ச ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது ஸ்லோகம் நான் எல்லா யஜ்னத்தினுடைய எல்லாத்துலேயும் அதில் வந்து நான் அந்த இதை அனுபவிக்கிறேன் அதாவது என்னை நம்பி என்னை வச்சு தானே பூஜை பண்ணுறான் அப்போ நம்முடைய பூஜையை அனுபவிக்கிறது யார் பகவான் தானே அவர் நமக்கு அந்த பலனை கொடுக்குறார் நம்ம பண்ணுற பூஜையோட பலனையும் நமக்கு கொடுக்குறார் நம்ம பண்ணுற பூஜையை அவர் ஏற்றுக்கிறதுனால அவர் அனுபவிக்கிறாருங்கிறது அவருக்கு இது வேணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் அவர் நம்முடைய பூஜையை ஏற்றுக்கொள்ளுகிறார் அந்த பூஜையை அவர் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறதுனால அப்போ பகவானுக்கு சோமபாயன மகா அப்படின்னு சொல்கிற போது சோமத்தை யாகத்தில் வந்து தேவதா ரூபமாக சோமத்தை பருகுகின்றவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் அதனால் சோமம் பிபத்தி சர்வ யஜ்யேஷு எல்லா யஜ்யங்கள்லேயும் அதுக்கு கீதையை கோட் பண்ணிவிட்டார் இவர் ஆச்சாரியர் கோட் பண்ணலை தாரகபிரம்மான கோட் பண்ணுறார் அகம்ஹி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அப்படின்னு அந்த சர்வயஜம்ங்கிறது ஆச்சாரியல் சொன்னதுனால அதை எடுத்துகிட்டு இருக்காரு சர்வயஜேஷு எஷ்டவ்ய தேவதா ரூப்பேன வழிபடப்பட வேண்டிய தேவதா ரூபமாக இருக்கிறதுனால சோமபகான்னு பேர் அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் சோமபஹான் தர்ம மரியாதாம் தரிசையன்னு எஜமான ரூபேனவா சோமப்பஹா ஏன்னா நைவேத்தியம் பண்ணிவிட்டு எஜமானனும் கொஞ்சம் சாப்பிடணும் அவனும் பிரசாதமாக எடுத்துக்கணும் ஆக தேவதா ரூபமாக இருந்துட்டு வாங்கிக்கிறார் எஜமான ரூபமாக இருந்துட்டு சாப்பிடவும் செய்கிறார் அப்படின்னு இப்போ இது இந்த பூஜை பண்ணுறவனும் விஷ்ணுவோடைய ரூபம் பூஜையை வாங்கிக்கிறவனும் விஷ்ணு ரூபம் அதனால் மரியாதாம் தரிசன எல்லாம் தர்மத்தை வெளிப்படுத்தணும் தர்ம தரிசையன் தர்மத்தினுடைய ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துவதற்காக எஜமான ரூபமாக இருந்து கொண்டு சாப்பிட்றவராகவும் இருக்கிறார் ஆ சோமபாயனமஹான்னு சொன்னால் ஈஸ்வர ரூபமாகவும் இருக்கார் யஜமான ரூபமாகவும் இருக்கார் அதனால தான் பகவானுடைய எட்டு மூர் ரூபத்தில் ஒன்று எட்டு மூர்த்தி அஷ்டமூர்த்தியில் ஒன்று எஜமான மூர்த்தி பூஜை பண்ணுறவனாகவும் இருக்கார் பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் அஞ்சு ரெண்டும் ஏழு எட்டு எட்டுங்கிறது என்னது நான் யஜமான பூஜமூரம் ஃபாம் சோ நிலோம்பரமஹர் நாமா இது அஷ்டமூர்த்தி பூரம் பம் சோ நிலோம்பரமஹர் நாமா இத்தியாதிச்சராச்சராத்மீம் எஸ்வூக்கம் அஷ்டமூர்த்தி அப்போ யஜமானன் யமானனாம் விமலா பாடுறார் இல்லையா ஆஹா யஜமான ரூப்பேண யஜமானன்னு சொன்னால் யாரோ பண்ணையாருக்கு பேரெலாம் இல்லை நம்ம ஊரில் பழக்கத்தில் இப்படி இருக்குது பெரிய பண்ணையார்னா எஜமானருமா பழக்கத்தில் இருக்குது யகா யஜத்தே சஹா யஜமான யார் பூஜை பண்ணுறானோ யாகம் பண்ணுறானோ அவனுக்கு பேர் யஜமான யஜதே இஜமான யஜமான சுவாமிகள்னு கூட சொல்கிறாங்க ஆமாம் அங்கே வந்து இவர் யஜமான் சுவாமிகள் அப்படின்னா யஜமானா அவர் தான் பூஜை பண்ணுறவர்னு அர்த்தம் அது ஏ போட்டுறான் இது யா போடணும் எசமான் அப்படின்னு போட்டு ஏ போட்டு சா போட்டு மா போட்டு இன்னும் போட்டுருவான் அது வந்து யா போட்டணும் யகாரம் யமராஜனுக்கே அப்படி தானே போடுறான் யாவும் போடுறான் ஏவும் போடுறான் அப்படி இல்லை யஜமான ரூபேனவா சோமப்பா அடுத்தது அமத்தப்பமரியம் தரிசயன் யஜமானே வா சோமப அமே போய் வர வேண்டும் பிபன் அமதபா ஸ்வாத்மா பிபன் அமிர்தபஹா ஸ்வாத்மா ரசம் அமிர்தம் பிபன் அமிர்தபஹா விவரத்திக்காரரும் சொல்றார் ஆச்சாரிய பாஷ்யத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா போயிட்டு போயிட்டு வருதான் இருக்கு பரவாயில்ல ஸ்வாத்மா பிபன் அமிர்தபா அமிர்தபஹான்னா அமிர்தத்தை வருகிறார்னு அர்த்தம் ஸ்வ ஆத்மாமிரம் ஆத்மாமிருத்தம்னா என்ன ஆத்மானந்தம் அதை தான் சொல்கிறார் இங்கே ஸ்வாத்மாயேவ அமிர்தரசா விவருத்திக்கார் ஆச்சாரியால் சின்னதாக தான் சொல்லியிருக்காரு நான் இந்த விவருத்திக்காரர் கொஞ்சம் விசேஷமாக இருக்கிறதுனால அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் இல்லாட்டி சிம்பிளாக அதையும் சொல்லிவிட்டு போயிடலாம் பாஷ்யத்தை மாத்திரம் சொல்லணும்னா சுருக்கமாக ஸ்வாத்மா ஸ்வாத்மாமிருத்தமேவ பிபன் அமிர்தபா ஆஹா சோமபஹா அமிர்தபஹ அமிர்தம் பிபத்தி இமிர்த்தபஹா சோமம் பிபத்தி இ சோமபஹா அமிர்தத்தை பருகிறார் முதல்ல சோமத்தை பருகிறார் அப்படின்னர் அது தேவதா ரூபமாகவும் இருந்துட்டு யஜமான ரூபமாகவும் இருந்துண்டு சோமத்தை பருகிறார் இப்போ அமிர்தம் பிபத்தின்னா தான் இங்கே என்ன சொல்கிறேன் சுவாத்மாவேவ அமிர்த்தரசா ஆத்மாவே அமிர்தரசம் ஆத்மா அம் அமிருத்தம்னா என்ன ஷாவு அமிர்தம்னா என்ன அமிர்தம்னு சொன்னால் ஷாவு இல்லாததுன்னு அர்த்தம் புராணக்கதை என்ன சொல்கிறது அதாவது மேருமலையை வச்சுட்டு இப்போ தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல கடைஞ்சால் அதில் பதினாலு ரத்னங்கள் வந்தது அதில் ஒன்றும் அமிர்தம் இந்த அமிர்தத்தை சாப்பிட்டா ஷாவு வராது கொரானா ஒன்றும் பண்ணாது நோயெல்லாம் வராது அமிர்தத்தை சாப்பிட்டுட்டால் அதுக்கு விதியில் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அமிர்த அமிர்த அமிர்தத்தை சாப்பிட்றவர்கள் அமிர்தப்பாகா தேவர்களுக்கெல்லாம் அமிர்தப்பாகா அமிர்தத்தை பருகுகின்றவர்கள் ஆனால் இங்கே என்னதுன்னா சுவாத்மாவேவோ அமிர்தரசகாங்கிறார் ஆத்மா வந்து ஆத்மாவுக்கு எங்கே சாவு இருக்குது அதாவது உடம்புக்கு ஷாபத்தை தடுக்கிறதுக்கு அமிர்தம் சாப்பிட்றது வேறு தேவர்கள்லாம் பார்க்கல கடைஞ்சி இது பண்ணார்கள்னு நம்ம அந்த அமிர்தத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லுவோம் தெரியுமோ த பரம தத்துவார்த்தம் அமிர்தம்னு சொன்னால் ஆத்ம ஜானம்னு அர்த்தம் அமிர்தம்னு சொன்னால் ஆத்ம ஜானம் ஆத்மாவுக்கு ஷாவு இல்லைங்கிற ஞானம் உடம்புக்கு ஷாவு நிச்சயமாக வரும் அது வந்து அதனுடைய தர்மம் அது ஆகையினால ஆத்மாவுக்கு ஒரு நாளும் ஷாவு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அமிர்தம் பிபத்தின்னா என்ன அர்த்தம் ஆத்மாவுக்கு சாவு இல்லைங்கிற ஞானத்தை சாப்பிட்றானான் ஞானத்தை பருகுகிறான் அமுதமாகிய ஆத்மா அமுத தமிழில் அமுதம்ப அமுதம் அது சம்ஸ்கிருதத்தில் அமிர்தம் அமிழ்தம் அப்படின்னு சொல்கிறது உண்டு திருவள்ளுவர் சொல்கிறார் இது வேதமே சொல்கிறது மழையிலேருந்து வர்ற ஜலம் இருக்கேன் மழை ஜலம் அதை வந்து அமிர்தம் வா ஆகா வேதமே சொல்கிறது மழை பெய்கிற போது ஓடப்படாது மழை நிறைஞ்சால் ரொம்ப விசேஷம் இப்போ கூட ஒரு புசுதல் படித்தேன் மழையில் ஜலத்தில் நினைகிறது வந்து ஒரு விசேஷமாக சொல்லியிருக்கு அது ஒரு வகையான ஸ்நானமாக சொல்லியிருக்கு வெயில் அடிக்கிற போது பெய்கிற மழையில் பெய்கிற ஸ்நானம் வெறும் மழையில் பண்ணுற ஸ்நானம் இதெல்லாம் பற்றி ஏதோ இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தேன் ஆக அமிர்த்தபகான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அவர் சொல்கிறார் சுதாரசமாக இருக்குது தத்வத்து பரம பிரேம விஷயத்வாத் பரம பிரேம விஷயத்வாத் எல்லாருக்கும் தம்பேரில் தான் ரொம்ப பிரியம் அமிர்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்போ நம்ம எதாவது எல்லோரும் என்ன யாராக அப்ரிஷியேட் பண்ணால் வச்சுக்கோங்க சுவாமிஜி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும் என்ன புகழ்றாலோ இல்லையோ அப்போ வந்து என் பேரில் பிரியத்தை காட்டுறா எல்லாரும் அப்போ காட்டுற போது என்ன எனக்கு என் பேரில் பிரியம் இருக்கிறதுனால என்ன யாராக ப்ரைஸ் பண்ணால் எனக்கு பிடிச்சி தான் இருக்குது என்ன யாரா திட்டினா இவன் யார் என்ன சொல்கிறதுக்குங்கிறோம் அப்போ அதிலேருந்து என்ன அர்த்தம்னா பரம ஆத்மா பரம பிரேம விஷயத்துவா ஆத்மா அமிர்த தன்னையே தான் பருகுகிறான் ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டகா சொல்கிறோம் இல்லையா கீதையில் சொல்கிறார் தன்னில் தான் இன்புற்றிருக்கிறான் எஸ் துவாத்மரத்திரேவசியாத் ஆத்ம ஆத்மநேமச்சுஷ்டா தஸ் காரியம் ந வித்தியதே ஆத்மக்கிரீடா ஆத்மரத்திகி ஆத்மக்கிரீடா ஆத்மரத்திகின்னுலாம் உபனிஷத்துக்கள்லாம் சொல்லுகிறது ஆகையினால பரம பிரேம விஷயத்துவார் யாருக்கா சாகிறதுக்கு இஷ்டம் இருக்கா என்ன ஏன் இதிலேருந்து எல்லோரும் நினைக்கிறோம் எல்லோரும் இந்த சாவிலருந்து புழைக்கணும்னு ஏன் நினைக்கிறோம் ஒரு லட்சத்தை தாண்டியது இத்தனை போயிடுத்து இன்னும் எத்தனை போக போகிறது தெரியல அப்படின்னா இப்போ கூட்டம் கூட்டமாக போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக போகும் ஒரு அடியாக இப்போ கூட்டமாக போகிறது சரீரங்கள்லாம் அப்போ அதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி என்னெல்லாமோ எஃபர்டெல்லாம் போடுறோம் அப்படின்னா அடுத்த மனுஷனுக்கு சுபாவமாகவே சாக பிடிக்காது வாழை பிடிக்குமா சாக பிடிக்குமானா எல்லாேருக்கும் வாழைத்தான் பிடிக்கும் சாகிறதுக்கு எப்படி பிடிக்கும் நீ சாக பிடிக்கிறதோ வாழை பிடிக்கிறதோ உன்னோட கையில் இல்லைப்பா ஆனால் நீ வந்து சாக முடியாது ஏன்னா உன்னுடைய ஸ்வரூபம் அமிர்தம் இதை சொல்ல வந்தேனே அமிர்தம்னு சொல்லி இதை சொல்ல வந்தேன் வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணர்ப்பாற்று அப்படிங்குறோம் ஜலத்துக்கு அமிர்தம்னு பேர் ஏன்னால் சாப்பிடாமல் கூட கொஞ்சம் நாள் இருக்கலாம் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா ஜலம் குடிக்காமல் எப்படி இருக்க ஷாவை இந்த உடம்போட ஷாவை தடுக்கிறது எது ஜலம் அதனால்தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறபோது அமிர்தம் மகா நைவேத்தியம் நிவேதையாமி மத்திய மத்தியே அமிர்த பானியம் சமர்ப்பையாமி எத்தனை வருது பாரு ஆஹ் அமிர்தம் அதாவது மரணத்தை தடுக்கிறது ஆத்மா நித்திய அமிர்தாக நம்ம என்ன பண்ணுறோம் மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுறோம் மிருத்யஞ்சய ஜபம் எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் இப்போ நார்மலுக்கு வந்துவிட்டோம்னா என்ன பண்ண போகிறோம் இப்போ இதெல்லாம் போயி எடுத்துன்னு வச்சுப்போமே எல்லாம் போயிடுத்து எல்லாம் எல்லா வியாதியை மருந்தெல்லாம் வந்துடுத்து ஒரு சீக்கிரம் எல்லாம் க்யூர் பண்ணிவிட்டா கடை கடைன்னு எல்லாம் சரியாக போயிடுத்து எல்லா பீப்புளும் நார்மலுக்கு வந்தாச்சு எக்கானமி டெவலப் ஆகின்ட்டுருக்கு எல்லாம் வந்துடுத்து நான் என்ன பண்ண போகிறா ஜனங்கள்லான்னா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை வெளிப்படுத்த போகிறாளா என்ன எல்லோரும் அன்பை வெளிப்படுத்தி இது பண்ணி எல்லோரும் நாம் எல்லோரும் யாரும் திட்டக்கூடாது மீன்ஸ் இந்த கண்ட கண்டெல்லாம் போடப்படாது வாட்ஸ்அப்பில் அதுல எல்லாம் எல்லோரும் அன்போட இருங்கள் யாரும் பொறாமைப்படாதீர்கள் என்ன எல்லோரும் இறைவனை தொழுங்கள் வழிபடுங்கள் வருங்கால தலைமுறைக்கு திருக்குறளை படித்து சொல்லிக் கொடுங்கள் சரி யாராவது ஒருத்தராக சங்கல்பட சொல்லுங்கள் என் பகவான் வந்து இந்த கொரோனாலேருந்து என்னை விடுவிச்சுட்டார்னா கண்டிப்பாக நான் திருக்குறளை படித்து தமிழ்நாடு முழுக்க பரப்புமேன்னு யாரோ ஒருத்தரை சொல்லுவாளுங்கள் கேட்கலாம் என்ன கடவுள் எனக்கு மாத்திரம் இந்த வியாதி இந்த எல்லாேருக்கும் வந்துட்டுருக்கு சுற்றி சுற்றி வந்துருக்கு எனக்கு வராமல் இருக்கும்படி செய்தாரே ஆனால் என்ன எல்லாேருக்கும் வரக்கூடாது எல்லாேருக்கும் வராமல் இந்த கம்ப்ளீட்டாக இந்த கொரோனாவே போயிடணும் இந்த வியாதியே போயிடணும் கோவிட் நைன்டீன் அதெல்லாம் போயிடுதுன்னு சொன்னால் என் வாழ்க்கையவே நான் மாற்றிக்க போகிறேன் இனிமேல் யாரையும் திட்ட போகிறதில்ல எல்லார்டையும் அன்பாக பேச போகிறேன் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி தரப்போகிறேன் திருக்குறளை படித்து எல்லாருக்கும் சொல்லித்தர போகிறேன் நானும் சந்தோஷமாக இருக்க போகிறேன் எல்லாேருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன் சங்கர்ப்பம் பண்ணுங்கோ அடுத்த நிமிஷம் எல்லாம் போயிடும் எல்லோரும் சேர்ந்து பண்ணணும் அவ்வளவு நல்ல மனசு இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாேருக்கும் எல்லாம் பரிகாரம் உபகாரம் பண்ணின்ட்டுருக்காங்க போகிறதே ஒரு குரூப் வேணும்னா துப்பின்ட்டு இருக்கானே துப்பின்ட்டுருக்கான் வேணும்னே எல்லாருக்கும் இந்த வியாதி வந்தால் சந்தோஷப்படுறான் ஐம்பது கோடி பேர் சாகனம்னு பிரார்த்தனை பண்ணுறான் அவன் சுவாமிகிட்ட இப்படி எங்கேயாவது உலகத்தில் பார்த்துருக்கோமா அவங்க சுவாமிகிட்டே சொல்கிறான் எல்லாரும் சொல்லுங்கோ எப்படியாவது ஐம்பது கோடி பேர் சாகணும் அப்படின்னு எல்லாரும் கூட்டத்தை கூட்டின்னு சொல்லிகிட்டு இருக்கான் அதுவும் அவனு சொல்கிறான் ஆமாம் எங்கள் சுவாமிக்கு வெற்றிங்கிறான் நம்ம ஊரில் நம்ம ஆட்களாக நான் அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க நம்ம பாட்டு இருப்போம் ஐம்பது கோடி அவன் சொன்னால் சாகவாக போகிறோம் சொல்லிட்டு போகிறான் அப்படி சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து எந்த மதத்தையும் சார்ந்திராதவர்கள் வி ஆர் செக்குலர் ஸோ கால்டு செக்குலர் அதனால் அதாவது கான்ஃபரன்ஸ் அட்டன்டிஸுன்னு சொல்லுங்க இந்த ரிலீஜன் பேரெலாம் சொல்லக்கூடாது இப்படி சொல்கிறான் இப்போ எதுக்கு இப்படி இல்லைன்னு சொல்கிறீங்க சுவாமி அந்த பர்ஸ் அந்த ரிலிஜனையோ அந்த பர்சனையோ அவங்களையெல்லாம் சொல்லக்கூடாது திஸ் இஸ் செக்குலர் கண்ட்ரி தே ஆர் கான்ஃபரன்ஸ் அட்டன்டிட்டீஸ் அட்டன்டிஸ் அவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் சொல்லுங்கோ அதனால் வந்து அப்படிலாம் சொல்லணுமே தவிர நீங்கள் வந்து நம்ம இதெல்லாம் அப்படி சொல்லணும் நம்மள பண்ணான்னா நீங்கள் வந்து இந்த மதத்தை சொல்லணும் அவங்களை யாராக பண்ணால் அந்த மதத்தை நீங்கள் சொல்ல விட இதெல்லாம் க்ளாஸில் சொல்ல வேண்டிய விஷயமானு கேட்காதிங்கோ ஆனால் அதை சொல்ல அமிர்தபஹான்னு சொன்னால் எல்லாரும் அவங்க படிக்கிறது நம்ம அந்த ஹோமம் பண்ணுறாங்க இல்லையா மிருத்யஞ்சய ஹோமம் எதுக்கு பண்ணுறது மிருத்திஞ்ச எல்லாரும் வந்து மிருத்தியோர் மோஜைய மோஜைய ரோகான் நாசைய நாசைய ஆயுர் வர்த்தய வர்த்தய எங்களை எல்லாம் மரணத்திலிருந்து விடுவிப்பாயாக எங்களுடைய நோய்களை எல்லாம் நீக்குவாயாக எங்களுடைய ஆயுளெல்லாம் கூட்டுவாயாக மறுபடியும் நாங்கள் பிஸ்தா எல்லாம் சாப்பிடுவதற்கு அருள் புரிவாயாக திரும்பவும் அதே அக்கிரமத்தை செய்வதற்கு அருள் புரிவாயாக அப்படியே கேட்கிறது திரும்பவும் நார்மலுக்கு வந்தால் நாங்கள் ஒழுங்காக இருப்போம் சட்டத்திட்டத்தை கடைபிடிப்போம் திருக்குறளை திருவள்ளுவர் சொன்னதை முற்றிலும் கடைப்பிடிப்போம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிலாம் இருப்போம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க போவோம் திருக்குறளை மனப்பாடம் செய்வோம் நான் வேணும் நான் பகவத்கீதையாக சொன்னேன் திருக்குறளை சொல்கிறேன் விஷ்ணு சகஸ கிளாஸில் திருக்குறளை பற்றி பேசுகிறேன் ஆஹா அமிர்தப்பா என்னமா அமிர்தம் பிபத்தி இந்த நாமத்தை சொல்கிறதுனால எல்லாேருக்கும் இந்த வியாதி போகட்டும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் வேறு என்ன சொல்கிறது யாராக இருந்தால் என்ன எந்த மதமாக இருந்தால் என்ன எந்த ஜாத்தியாக இருந்தால் என்ன யாராக பணக்காரனாக இருந்தால் என்ன ஏழையாக இருந்தால் என்ன எல்லோரும் நம்ம எல்லோரும் வந்து ஒரு காலத்தில் இறக்க வேண்டியவங்க தான் ஆனால் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தானே நம்ம சாஸ்திரம் பேசிகிட்டே இருக்குது ஒரு நாளும் நீ காலம்பரை எழுந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன பண்ண போகிற அதே மாதிரி சாகர் வரைக்கும் என்ன பண்ண போறேன் அது அந்த புத்தி உனக்கு இருக்கா இல்லையா இப்போ வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இல்லை என்ன இல்லாமல் போடுறான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு தினம் வட பாயசத்தோடு சாப்பிட்டுருந்தான என்ன அவன் சொல்கிறான் இப்போ வெளியில் போகிறதுக்கு கதவை திறந்தால் போக முடியலையா அவ்வளோ வெயிட்டு போட்டான் இப்படி இல்லாமல் போகுது அமிரபா அதுக்கு சொல்கிறார் இது ஒரு அர்த்தம் இன்னொன்று என்னென்னா எத்வா ஸ்வாத்மா ஏவ அமிர மோட்சானந்த தம் பிபதி அனுபவத்தீஸ் ஸ்வரூப பிரகாஷ் விறத்திஜானேனவா இமிருதப்தி வியாச்ச்டே ரொம்ப அழகான வியானானம் பண்ணுறார் அதாவது ஆத்மாவே அமிர்தம்னு சொன்னார் இப்போ என்ன சொல்கிறார் ஆத்மா அமிர்தங்கிறத அனுபவிக்கிறாராம் அமத்தம் பிபத்திங்கிற இவன் என்ன சொல்றேன் ஸாத்மா அமத்தர ஆமா அமத்தம் அஹமே அஹமஸ்மி பிரதமஜ பூர்வியோ அமத்திய நாயி அமத்திய நா அமத்தம் நிணிய அஹமே அமிரணி அஹம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி அமிர்தம்னா அங்கு ஹிரண்யர்பன் பிரம்மணின்னா சுத்தச்சைதோஷதி வனஸ்பதையோ மெ லோமசுஷ்ருதா லோமானி ஹிருதயே ஹிருதயம் மயி அகம் அமிர்தே அமிர்தம் பிரம்மணி எத்தனை அமிர்தம் வருது பாருங்க கேட்க கேட்க அமிர்தமாக இருக்குன்னா படிக்க படிக்க அமிர்தமாக இருக்குது இப்போ இங்கே என்ன சொல்கிறார் மோக் ஆனந்தம் அப்பா அஹோ ஷாஸ்திரம் அஹோ ஷாஸ்திரம் அகோ குரு அஹோ குரு அஹோ ஜானம் அகோஜானம் சுகம் அஹோ சுகம் அஹம் விஷ்வம் புவனமாம் அஹ இங்க என்ன சொல்கிறார் அமிரம் மோக்ஷானந்த தம் பிபதி மோஷானந்தத்தை அனுபவிக்கிறான் நான் என்ஜாய் பண்ணுறான் ஸ்வரூபிரகாஷேன ஸ்வக ஸ்வரூப பிரகாஷேன்னு அதாவது தன்னுடைய ஸ்வரூபம் பிரகாஷிக்கிறதுனாலையான் அது மாத்திரம் இல்லை விறத்திஞானேனு விற்பிஞானம் விற்தி ஸ்வரூப பிரகாஷேனா சைத்தன்யம் தெளிவாக விளங்குறதுனால அது ஒரு அர்த்தம் அதாவது செல்ஃப் எவிடெண்ட் அப்புறம் அடுத்ததுன்னா விற்தி ஞானேன்னு அதை பற்றின நாலெட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விஸ்டம் வா இத்தி அமிர்தபஹா இது வியாஜஸ்டே ரொம்ப அழகான வியாக்கியானம் இது இன்னொரு அர்த்தம்னு சொல்லு ஆத்மாவே அமிர்தம் அமிர்தங்கிறத வந்து அமிர்தங்கிறத மோக்ஷம்னு சொல்லி அமிரத்வாய கல்பத்தே கீதையில் இருக்கு எம்ஹி நம்யந்தே தேத்தே புருஷம் புருஷர் ஷப சமதுக்குகம் தீரம் சோமிருதாய கல்பத்தே அமிர்தத்வாய கல்பத்தே அமிர்தத்வாயன்னா மோக்ஷாய ஒன்று புரிஞ்சுக்கணும் ஷரீரத்துக்கு மிருத்தம் இருக்குது அது ஆனால் ஆத்மா நித்திய அமிர்தஸ்வரூபா இது ஆபேட்சிக அமிர்தமும் கிடையாது இது ஆத்தியந்திக அமிர்தம் அதாவது தார்க் அந்த அமிர்தம்லாம் நெக்டர்லாம் இங்கிலீஷில் போட்டிருக்க அந்த நெக்டர்லாம் வேறு அதுக்கு கூட ஒரு அளவு உண்டு அஹ மோக்ஷானந்த தம் பிபத்தி அனுபவதி ஸ்வரூப பிரகாஷேன விறத்திஞானேனவா ஸ்வரூப பிரகாஷத்தினாலேயோ விரத்திஞானத்தினாலேயோ அதாவது என் நான் அமுதம்னு எனக்கு தெளிவாக விளங்குறதுன்னா அந்த விளங்குறதுங்கிறது தாட் அந்த தாட்டு இத்தனை ஃபார்மில் இருக்காராம் இத்தனையோ அனுபவிக்கிற ரூபமாக யார் விஷ்ணு அமிரபாய விஷ்ணவே நம சோம போ அப்புறம் அது ஒன்று இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் இது சாதாரண அர்த்தம் குழந்தைகளுக்கு ஒரு லெவல் ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் இது என்னதுன்னா தன்வந்தரி கையில் அமிர்தத்தை எடுத்துன்னு வந்தார் ஏன்னா இந்த தன்வந்தரியே அந்த பார்க்கடலேருந்து வந்தவர் தான் லக்ஷ்மி கௌஸ்துப பாரிஜாதகசுரா தன்வந்தரிச்சந்திரமாஹ காமதுகாசுரேஸ்வர கஜா ரேங்க அஸ்சமுக சும்ரிதனு சங்கோோவிஷம் சாம்புதே ரத்னீத்து குவன்பத்து வோ மங்கலம் தினகோயில சொல்லின்ட்டுருக்கோம் தட்சிணாமூர்த்தி சன்னிதியில் அந்த பதினேழு அதில் பதினாறு பதினாலு ரத்னங்கள் இந்த சதுர்சரத்னி அந்த பதினாலு ரத்னங்களில் ஒன்று தன்வந்தரி இன்னொன்று அமிர்தம் அது நிறைய இருக்குது லக்ஷ்மீஹி அதெல்லாம் நிறைய தரம் சொல்லியிருக்கேன் லக்ஷ்மீஹி கௌஸ்துப பாரிஜாதக சுரா தன்வந்தரி சந்திரமாஹா காவஹா காமதுகாஹா காவஹா காவ காமதுகா சுரேஸ்வரகஜ ரம்பாதி தேவாங்கன அஸ்வசப்தமுக சுதாஹரிதனு சங்ககா விஷம் விஷமும் சேர்த்து தான் ஒரு காரியம் பண்ணுறபோது கஷ்டமும் வரும் டிஃபிகல்ட்டிஸும் வருங்கிறது நம்ம அமிர்தத்துக்காக பண்ணால் முதல்ல விஷம் வந்து நிற்கும் அதை ஓவர் கம் பண்ணணுங்கிறது தான் இந்த கதை அதுக்காக தான் சொல்லியிருக்கு அதனால் எத்வா அமிர்தம் தன்வந்தரி தன்வரி ஹஸ்தஸ்தம் தன்வந்தரியுடைய ஹஸ்தத்தில் இருக்கிறது அசுரைஹி ஹிரியமானம் அதுதான் ஆச்சாரியாலும் சொல்கிறார் பாஷ்யத்தில் சொல்கிறார் இங்கே சோமப்பஹா ரசம் என்னப்பா அது இங்கேருந்து அங்கே போய் அங்கே போய் பொருணு அசுரைகி கிரியமானம் அமிர்தம் ரஷ்ஷித்வா அசுரர்கள்லாம் அதை எடுத்துன்னு போயிட்டான் அதை வந்து இது பண்ணி ரட்சித்வா தேவானு பாயயித்வா தேவர்களுக்கெல்லாம் கொடுத்தார் தன்வந்திரியாக வந்து கொடுத்தார் ஸ்வயமபி அபிபத்து தானும் சாப்பிட்டாராம் மகாவிஷ்ணு தன்வந்திரி ரூபமாக வந்து அந்த அசுரர்களுக்கு அந்த அமிர்தம் போகாமல் பண்ணி அதாவது தீயவர்களுக்கு கிடைக்காது தீயவர்களுக்கெல்லாம் ஞானம் எப்படி கிடைக்கும் தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்காது ஆக தேவர்களுக்கெல்லாம் அந்த அமிர்தத்தை கொடுத்து தானும் சாப்பிட்டாராம் ஸ்வயமபி அப்பிபத்து இது வா அமிர்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் முதல்ல அமிர்தபகாங்கிறதுக்கு ஒரு பொதுவாக ஒரு அர்த்தம் சொல்லிவிட்டார் அவர் சுவாத்மா அமிர்த ரசம் பிபன் அதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லிவிட்டார் யார் தாரக பிரம்மானந்த சுவாமி அப்புறம் இன்னொரு அர்த்தம் இதுக்காக சொல்கிறார் அசுரைஹி ஹிரியமானம் அசுரர்களால் அபகரிக்கப்பட்ட அமிர்தத்தை ரட்சித்வா அதை வந்து காப்பாற்றி தேவானு பாய இத்வா தேவர்களை எல்லாம் குடிக்கும்படி பண்ணி ஸ்வயமபி அபிபத்து தானும் பருகினார் எனவே அமிர்தபஹா இது கடைசி அர்த்தம் முதலர்த்தம் ஆ தத்வார்த்தம் ரெண்டாவது அர்த்தம் புராண அர்த்தம் இந்த புராண அர்த்தத்துக்கும் தத்துவார்த்தங்கள்லாம் சிந்திக்க முடியும் போக்தா அனுபவிப்பவர் கபீந்திரஹா பூரிதட்சிணா அப்படி பல சோமஹா சோமஹாங்கிறதுக்கு அர்த்தம் பார்க்கலாம் இது படிச்சுட்டோம் இல்லையா அசுரை ஹிரியமானம் ஆ ஆ சரி சோமரூப்பேணி போஷயன் சோமஹ உமயா சகிதா சிவோபா சோமஹான்னு சொன்னால் மாவிஷ் பூத்தானி தாரியம் ஓஜசா புஷ்ணாமி சௌஷீ சர்வா சோமோ பூத் ரசாத்மக்கா யாரும் அது கோட் பண்ணலை ஆனால் அதெல்லாம் கோட் பண்ணலை அது கீதையில் இருக்குது நம்ம சொல்கிறோம் இல்லையா பதினஞ்சாவது அத்தியாயத்தில் சொல்கிறோமே காமா விஷயூத்தானி அந்த மெட்டில் சொன்னால் தான் புரியும் காமா விஷயச்சூத்தான தாரமியோஜா புஷ்ணாமி சௌஷதி சர்வாக சோமோபூத்வாரசாத்மகா சோமகாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா சோமரூப்பேன சந்திரன் படியோம் சோமஹான சந்திரன் சந்திரன் ரூபமாக இருந்து ஓஷதி இந்த சந்திரனுடைய வெளிச்சம் பட்டால் தான் செடியெல்லாம் சரியாக வரும் அதுலேருந்து தான் ஓஜஸ்ங்கிறார் அதுலேருந்து தான் நிறைய இது வருது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எங்கேயோ சந்திரன் இருக்குதுன்னு நம்ம உடம்புக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது அதனால்தான் ஓஷதி சூக்தம்னே வேதத்தில் இருக்குது இப்போது நீங்கள் யாகசாலையில் பாருங்கள் முதல்ல அந்த ஓஷதி கும்பத்துக்கு பூஜை சோம கும்பத்துக்கு பூஜை பண்ணிட்டு தான் மற்ற எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுவாங்க எப்போ ஏற்பட்ட யாகத்துலேயும் யாகம்னா அந்த யாகங்கள்லாம் சொல்லலை வாஜபேயாதி யாகங்கள்லாம் சொல்லலை இந்த கோவில் கும்பாபிஷேகங்கள் இந்த வைதிக கர்மங்கள் இது ஆகம கர்மங்கள்லாம் முதல்ல சோம கும்ப பூஜை தான் பாலிகி எல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பூஜை பண்ணிட்டு தான் எடுத்தது ஏன்னால் அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முன்னாடி உடம்புக்குள்ளே இருக்கிற செமனுக்கே அதுதான் ஆதாரம் அதுதான் வந்து லைஃப்பே கொடுக்கறது ஆகையினால்தான் கீதையில் பகவான் சொல்கிறார் காம் ஆவிஷ பூதானி காம்னா பூமிக்குள்ளே போய் தாரயாம்யம் ஓஜசா பூமியை வந்து ஓஜ சக்தினால் தாங்குறேன் புஷ்ணாமிச்ச ஓஷதி சர்வாகா அந்த ஓஷதிகளையெல்லாம் அதில் இருக்கிற செடிகளையெல்லாம் சோமோபூத்வா ரசாத்மகா அந்த சந்திரனாக இருந்து அந்த வெளிச்சத்தின் மூலம் அந்த ரசத்தை கொடுத்து தான் அந்த செடியெல்லாம் காப்பாத்துறேங்கிறார் நிறைய பேருக்கு தெரியும் மின்னல் பயிருன்னு உண்டு மின்னல் வந்தால் தான் அந்த பயிர் வரும் இந்த லைட்னிங் வந்தால் தான் அந்த செடியே வரும் லைட்னிங் வரலன்னா அந்த செடியே வராது அதுக்கு பேரே மின்னல் பயிருன்னு பேர் உடனே பூமி வெடிக்கும் பயிர் வந்துடும் எல்லாம் எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் தெரிய போகிறது தெரியும் இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு ஏன்னால் இந்த சூரிய நமஸ்கார மந்திரத்தில் இதுதான் வர்ணனையே இந்த வர்ணனைகள்லாம் ரொம்ப முக்கியம் இதே இருக்கேன் சோமபா அசோமபா இது நிகதவியாக்கியாத்தா சஹசிரவ் எம் பூமி பரம் வியோம சஹசிரவ் மத்தியம் இந்த வேதமெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்கிறது இது வந்து ஒய்ஃபாம் பூமி வந்து ஒய்ஃபாம் ஸ்பேஸ் வந்து ஹஸ்பண்டாம் ஜாயா பூமி பதிர்வியோம நிறைய அர்த்தனத்துலேயும் நிறைய இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் இங்கே சோமஹா சோமஹான்னா என்ன அர்த்தம் சோமரூப்பேன சந்திர ரூபமாக இருந்து செடிகளை எல்லாம் போஷிக்கிறதுனால அவருக்கு சோமஹான்னு பேர் ஆக சந்திர ரூபமாக இருக்கிறவர்னு அர்த்தம் சந்திரரூபமாக இருக்கிறவர் இன்னொரு அர்த்தம் சொல்றார் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் சொல்றார் உமயா சகிதா சிவோ வா உமாதேவியோட சேர்ந்திருக்கிற சிவன் ஆஹா சஹா உமா சோமஹா சோமாஸ்க்கு சொல்றோம் இல்லையா உமயா சகிதா சிவோவா சிவனாகும் அடுத்தது என்ன ஏற்கனவே சிவசப்தம் வந்திருக்கு சர்வ சர்வ சிவ சாணு பூதாதிர்நிதி ரவ்யா ஏற்கனவே வந்திருக்கு சிவசப்தம் இதனால் சிவோவா அடுத்தது புரூன்னு பகூனு ஜெயத்தீ தீ புருஜித்து புரூனு ஜெயத்தீ தீ புருஜித்து புரூன்னா பகூனுங்கிறார் நிறைய பேரை ஜெயிச்சவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஆ சோமங்கர விபூதியா அகம் சசி கீதையில் பகவான் சொல்லியிருக்கார் நக்த்திரங்களில் நான் சந்திரனாக இருக்கிறேன் அங்கீ சொல்லியிருக்கார் ஆ சோமரூபேண இவர் உமயசைதோமாக தூபேண அவஸித்தூதிவாச்சகாணம் சங்கரச்சாஸ்மி கீதையில் இருக்கு ருத்ரர்களுள் நான் சங்கரனாக இருக்கிறேன் இவர் அது போடலை நமக்கு அது தோன்றுது ருத்ராணாம் ருத்ரர்களுள் நான் சங்கரனாக இருக்கேன் யார் சொல்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார் கிருஷ்ணர் யாரோட அவதாரம் விஷ்ணுவோட அவதாரம் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்போது உமையா சகிதா சோம்தூப்பேண அவஸ்திதா வாச்சகேன சப்தேன ஸ்தூயத்தை பரமேஸ்வர இ நீ சிவனை பூஜை பண்ணாலும் அது விஷ்ணுவுக்கு தான் ஆகாஷாத் பதித்தோய்தி சாகரம் சர்வேவ நமஸ்கார கேசவம் பிரதி கட்சி மேரி விஷ்ணுவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே சிவசயம் விஷ்ணு விஷ்ணோஷ் ஹ்தயம் சிவா இவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் இந்த வைஷ்ணவா சைவாளுங்கிறது ஸ்மார்த்தா நம்மளாம் அத்வைதிகள்னு சொல்லிவிடுவோம் சைவாள்னா என்ன சொல்லுவாள் சிவனுக்கு நிகராக எந்த தெய்வத்தையாவது சொன்னால் அவனுக்கு மோட்சம் கிடையாது அதே மாதிரி இவ்வாழும் அப்படி தான் சொல்கிறோம் எங்கள் சுவாமிக்கு ஈக்குவலாக எந்த சுவாமியவா சொன்னேள் மோட்சம் கிடையாது மோட்சம்னா முதல்ல என்ன சொல்லுங்க அது முதல்ல சொல்லிவிடுங்க மோட்சத்துக்கு இடைஞ்சல் தான் புனர் மறுபடியும் ஜென்மம் எடுக்க வேண்டியிருக்குமா ஜென்ம அடுத்த திரும்ப என்ன பண்ணுறது அடுத்த ஜென்மாவில் இவரை பூஜை பண்ணி இந்த ஜென்மாவில் பூஜை பண்ணி இல்லை நிறைய கேள்வியெல்லாம் வரும் அஹ தேனச இதுக்கு நிறைய கோட் பண்ணிட்டே போகிறார் விஷ் சிவரூப்ச விஷ்ணு புராணே தரிசிதங்கிறார் விஷ்ணு புராணத்தில் ஒன்று ரெண்டு அறுபத்தாறு பாருங்கிறார் சிருஷ்டிஸ்தித் அந்தகாரிணீம் பிரம்மவிஷ்ணு சிவாத்மிகாம் சசம்ஜாம் யாதி பகவான் ஏக ஏவ ஜனார்தனா அதுக்கு இவர் கோட் பண்ணுறார் ஆச்சாரியர்கள் ஒன்றும் சொல்லலை இவர் நிறைய கோட் பண்ணுறாரு இது சிவபத ரஹித்தே பாட்டே உமா பிரம்ம வித்யா தயாசக வர்த்தத்தை இது சோமஹா இது போத்தியா சிவங்கிறது இல்லைன்னு சொன்னால் உமா சஹ வர்த்தத்தை அப்படின்னு சோமஹான்னு இவர் புதுசாக இருக்கணும்னு சொல்கிறார் அதாவது பிரம்ம இருக்கிறவர் அது கேனோ உபனிஷத்தில் இருக்குது உமானு அர்த்தம் பிரம்ம அர்த்தம் ஆகையினால் சோமஹாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா இவர் புது அர்த்தம் சொல்கிறார் விருத்திகார் விவருத்திக்கார் என்ன சொல்கிறார் புது அர்த்தம் என்னதுன்னா உமானால் பிரம்ம வித்யா கூடியிருக்கிற பகவான் ஆகையினால் உமா சோமஹா அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம் அப்படி ஆஹா புரூனு புரூனுன்னா பகூன்னு புருங்கிற அர்த்தம் பகூங்கிற அர்த்தத்தில் சத்ரூனு ஜெயத்தி அபிபவதி இது புருஜித் அபிபவே ஜி அபிபவே அதாவது ஓவர் கம் பண்ணுறது டாமினேட் பண்ணுறது அவங்களையெல்லாம் ஜெயிக்கிறது மேலோங்கிறதுன்னு அர்த்தம் மேலோங்கி வர்றதுன்னு அர்த்தம் புரூன்னு அடுத்தது புருசத்தமரூன்னு பகூன்னு ஜெயத்தி தி புருஜித்து அதில் புருஜித்துன்னு இருக்குது ஜித்துனா என்ன அர்த்தம் வெற்றி புருஜித்துனா என்ன அர்த்தம் நிறைய சத்ருக்களை எல்லாம் ஜெயிக்கிறவர்னு அர்த்தம் எத்தனை சத்ருக்கள் வந்தாலும் அத்தனை சத்துருக்களையும் ஜெயிக்கிறவர்னு அர்த்தம் இப்போ சமூகத்துக்கு இருக்கிற சத்ரு என்னது இப்போது தெரியும் எல்லாேருக்கும் அஹ புரோஜித்தே நமஹா அப்படின்னு சொன்னால் எந்த விதமான சத்ருக்கள் வந்தாலும் கடவுள்தான் கஷ்டத்தை கொடுக்குறவரும் அவர் தான் கஷ்டத்துலேருந்து விடுவிக்கிறவரும் அவர்தான் துன்பப்புடத்திலிட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய் அப்படின்னு இல்லையா அஹ ஜெய தீ தி புருஷத்தம புஷோத்தம் குஜித் விஷரு உத் சருஷ் அசௌ சத்தமச்சித்தருஷோத்தில அதாவது புருஹுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா விஸ்வரூபான்னு பேர் விஸ்வரூபத்தில் இதாவது இந்த உலக உலகத்திலே உயர்ந்த வஸ்து எதுன்னா ஆனால் மேலான வஸ்து இந்த விஸ்வரூபந்தான் கீதையில் சொல்கிறாரே பகவான் அதாவது மையாவேஷ்யமனோ ஏமாம் நித்தியுக்தா உபாசத்தை ஸ்ரையா பரையோ பேமதா பன்னெண்டாவது அத்தியாயம் அர்ஜுனன் கேட்குறான் அக்ஷர உபாசகன் உயர்ந்தவனா விஸ்வரூப உபாசகன் உயர்ந்தவனா அப்படின்னு கேட்குற போது விஸ்வரூப உபாசகன் உயர்ந்தவன் முதல்ல சொல்லிவிடுறார் ஆனால் அக்ஷர உபாசகன் மோட்சத்தடைறான் ஆச்சாரியர் அங்கே சொல்கிறார் இந்த உபாசனையிலேயே துவைத்தத்திலேயே ஹையஸ்ட்டு விஸ்வரூபம்தான் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் வந்து அத்வைத்தம் தான் ஆகையினால அது உயர்ந்ததுங்கிறார் ஆகா இங்கே என்ன சொல்கிறார் விஸ்வரூபத்வாத் புருஹு புருங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன விஸ்வரூபா சத்தமாகங்கிறதுக்கு என்ன அர்த்தம் உயர்ந்ததுன்னு அர்த்தம் ஆக உயர்ந்த விஸ்வரூபம் மேலான விஸ்வரூபமாக இருக்கிறவர் புருஷத்தமாய நமகான்னா என்ன அர்த்தம் பு விஸ்வரூபாய வை நமோ நம அவ்வளோதான் புருஷத்தமஹான்னா சது இருக்கிற வஸ்துக்கள்லே உயர்ந்தது சமஹான்னு சொன்னால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி சத்து சத்தரகா சத்தமஹான் சொல்லலாம் சத்துன்னா என்ன அர்த்தம் இருக்கிறது சத்தரகான்னால் என்ன அர்த்தம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது சத்தமஹான்னால் ஆழமாக இருக்கிறது ஆ சத்து சத்தரகா சத்தமாக அப்படி சொல்லலாம் அதாவது ரூபமாக இருக்கிறது சத்து ரூபாரூபமாக இருக்கிறது சத்தரகா அரூபமாக இருக்கிறது சத்தமாக ஃபார்மாக இருக்கிறது ஃபார்ம் இந்த ஃபார்ம்னு சொல்ல முடியாது ஃபார்ம்லெஸ்னு சொல்ல முடியாது சிவலிங்கம் மேரு இதெல்லாம் இது ஃபார்ம்ல சேருமா ஃபார்ம்லெஸ்ஸில் சேருமானா அது ரெண்டும் சேர்ந்துருக்கு ரூபா ரூபம்னு பேர் ரூபா ரூபம் அப்புறம் சத்தமாக இதெல்லாம் நான் தோன்றது இதெல்லாம் படிச்சுட்டே இருந்தேன் இந்த மாதிரிலாம் தோணும் ஆஹா சத்தமகா அதாவது பெரிய அதாவது விஸ்வரூபமாக இருக்குது நம்ம வந்து சின்னதை பார்த்துக்கிட்டே இருக்கோம் குட்டி குட்டியாக அங்கங்கே இருக்கிறது ஆனால் அது வந்து பெரிஷா இருக்குது பார்ப்பா அதுதான் உயர்ந்தது பெரிய வஸ்து மேலான வஸ்து புருஷத்தமாக அடுத்தது வினயா வினய சப்தத்துக்கு அர்த்தம் அதனால சொன்னார் புரு அது விஸ்வரூபமாகவும் மேலானவராகவும் இருப்பதால் இவர் புருஷத்தமன் என்று பூஜிக்கப்படுகிறார் வினயம் தண்டம் கரோதி துஷ்டா நிதி வினய வினயங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா விஷேஷேண நீதி கரோதி அதனால் வினயம்னா சாதாரணமாக வினயம்னா பணிவுன்னு அர்த்தம் வினயா பணிவுன்னர்த்தம் இந்த இடத்துல வினயம்னா என்ன அர்த்தம்னா தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்குறவர்னு அர்த்தம் ஆகா ஒட்டு மொத்தமாக தப்பு பண்ணால் ஒட்டு மொத்தமாக தண்டனை நல்லவனும் சேர்ந்து தான் அனுபவிக்கணும் நிறைய நல்லவன்லாம் என்ன பண்ணுறான் நிறைய நல்லவன்னா என்ன நல்லவன் நிறைய பேர் இருக்கான் தப்பு பண்ணுறவன பேசாமல் விட்டு விடுறான் தப்பு பண்ணுறவனை பேசாமல் விடுறதே ஒரு தப்பு ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம ஒரு இது காட்டணுமா இல்லையா தர்மமாக காட்டணுமா இல்லையா எதிர்ப்பு காட்டுறதே கிடையாது எப்படியோ போய்ட்டு போகிறது எனக்கு என் மூக்குக்கு என்னை அடிக்கிற வரைக்கும் நான் என்ன முதல்ல என்ன சொன்னால் நான் இந்தியாவுக்கு வராதுன்னா அப்புறம் இந்தியாவுக்கு வந்தால் தமிழ்நாட்டுக்கு வராதுன்னா தமிழ்நாட்டுக்கு வந்தால் தேனிக்கு வராதுன்னா தேனிக்கு வந்தாதுன்னா இந்த ஏரியாவுக்கு வராதுன்னா அப்புறம் என்னென்னா எனக்கு வராதுன்னா எப்படி இருக்குது அது சீனாவில் வந்திருக்கு நானே அப்படி தான் கடைசியில் பார்த்தா எங்கேண்ணா இங்கே முன்னாடி நிற்கிறது ஒட்டலாமா வேண்டாம அந்த லெவலில் நிற்கிறது எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டாம் நம்ம அது வரைக்கும் நமக்கு விவேகம் வராது நான் இப்படி வரும்னு நினைக்கலையேண்ணா பின்னே இப்படி வரும்னு நினச்சேன் நமக்கு வராதுன்னு நினச்சின்னு இருந்தேன் வராதுங்கிறதுக்கு எதாவது ஜோசியம் ஏதாவது சொல்லியிருக்கா எதாது படிச்சிருக்கியா எதாவது உனக்கு எதாது ஊர் முழுக்க வந்துட்டு இருக்குது தினம் வந்து மல்டிப்ளாயிண்ட்டே இருக்குது ஒரு லட்சம் கிராம் திடீர்னு முதல்ல அறுபத்தேழுன்னா மூணாவது நாள் கேட்டால் ஐயாயிரம் ஐநூறுங்கிராம் என்னப்பா கணக்கு இப்படின்னா அது ஆயின்ட்டுருக்குங்க நாங்கள் என்ன பண்ணுறது எதுக்கு சுவாமி இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னா தண்டம் கருவத்தி துஷ்டா நாம் இது வினயா தண்டம் கொடுக்கறது அடுத்ததா தண்டனை கொடுக்குறாராம் துஷ்டா நாம் தெய்வம் நின்று கொல்லுங்கிறோம் இல்லையா அரச தப்பு பண்ண அரசனே வந் அரசன் வந்து அப்பப்போ தண்டனை கொடுக்காதனால தான் தெய்வம் நின்று கொள்றதுன்னா சாஸ்திரத்தில் அப்படி இருக்குது ராஜா வந்து தப்பு பண்ணின உனக்கு தண்டனை கொடுக்கலன்னா ரெண்டு பேருக்குமே ஸ்பெஷல் நரகமாக மக்கள் செய்கிற பாபம் யாருக்கு போகும் தெரியுமோ ராஜாவுக்கு போகும் நான் சொன்னேன் நினைக்கிற ஒரு வகுப்பில் ராஜா ராஷ்டிரகிருத்தம் பாப்பம் ராஜா ராஷ்டிரகிருத்தம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் ராஜா பண்ணுற பாவமெல்லாம் அவனோட புரோஹிதனுக்கு போயிடுமா பர்த்தா ஸ்திரீ கிருத்தம் பாபம் ஒய்ஃப் பண்ண பாவம் அல்லாம் ஹஸ்பண்டுக்கு போயிடுமா சிஷ்ய பாபம் குரு பிரஜித் சிஷ்யம் பண்ணுற பாவம்லாம் குருவுக்கு போய்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நம்ம பண்ண அத்தனை பேரோட பாவம் எப்படிலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது பாருங்க ஆருங்க கண்டா பாவம் ஆகுது புண்ணியம் ஆகுது பாவத்தை சொல்லி ஒரு மதம் இருக்குது பாவ புண்ணியத்தை பற்றி நிறைய பேசி புண்ணியம் பண்ணுங்கோன்னு சொல்கிற ஒரு மதம் இருக்குது எந்த மதம்னு சொன்னால் ஜனங்கள் கேட்கறதுக்கு நமக்கும் புண்ணியம் வேணும் அவனுக்கும் புண்ணியம் வேணும் அதனால் வினயா வினயம் வினயங்கிறது வினயகான்னு இருக்குது ம இதில் தண்டம் கரோத்தி தப்பு பண்ணினா தண்டனை கொடுத்தா நமக்கே நம்மளே பனிஷ் பண்ணிக்கணும் செல்ஃப் பனிஷ்மெண்ட்லாம் கூட சொல்கிறது உண்டே நான் வந்து ஒரு பொய் பேசிட்டேன்னு சொன்னால் மூணு நாளைக்கு நான் சாப்பிடப்படாது அது நானாக பண்ணிக்கணும் எனக்கு நானே தண்டனை கொடுத்துட்டால் பகவான் வந்து சரி அப்படி நான் தண்டனை கொடுத்துக்கிற போது என்கிட்ட தண்டனை ரூபமாக இருக்கிறது யாருன்னா அவர் தான் இன்னொருத்தர் பனிஷ் பண்ணுறது கவர்மெண்ட் பனிஷ் பண்ணுறது பனிஷ்மெண்ட்டு இல்லைன்னு சொன்னாலே அதர்மம் தப்பு பண்ணினா தண்டனை கிடைக்காதுங்கிற எண்ணம் வந்துடுத்துன்னு சொன்னால் அது சமூகத்துக்கு நல்லதா ஆரோக்கியமான சமூகத்துக்கு இப்போ உடம்புல வந்து வைரஸ் புகுந்துடுத்துனா அது பாட்டுக்கு வந்துட்டு போகிறது இருந்துட்டு போகிறது என்ன பண்ண போகிறது இல்லை உடம்பு தான் போ போனால் போயிட்டு போகிறது சொல்ல முடியுமா உடம்புக்குள்ளே வந்து வைரஸ் புகுந்தால் வைரஸை எதுக்குறோமா இல்லையா வைரஸ் எதுக்கிறதுக்கு பேர் தண்டனையாக என்னது காப்பாற்றுறதா வைரஸுக்கு மருந்தை கொடுத்து தண்டனை கொடுக்குறோமா இல்லை அதுக்கு அப்போ அதே மாதிரி சொசைட்டிக்குள்ளே இந்த வெளியில் இவ்வளோ வைரஸ் வந்துருக்கு இந்த வைரஸுக்கு பயப்படுறோமே இது நம்ம பண்ணுற பொய் பித்தலாட்டம் அக்கிரமம் அந்யாயம் அது நம்மளேன்னு சேர்த்துனு விட்டேன் என்னையும் நம்மனால் எல்லாரோடையும் சேர்ந்து தான் நம்ம பேசிக்கணும் அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கலன்னா விடுவாரா பகவான் தெய்வம் நின்று கொள்ளும் எல்லாம் கொஞ்சம் ஜ பயப்படணும் திருவள்ளுவரே சொன்னார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னர் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாமல் இருக்கிறது பைத்தியகார்த்தனும் அஜ்ஞானம் எங்க தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயணும் அஞ்சப்படும் நெருப்பை விட பயப்படணுங்கிறார் பாவத்துக்கு அதனால தான் இங்கே சொல்றார் வினயம் தண்டம் கரு தீ துஷ்டானாம் தீயவர்களுக்குலாம் தண்டனை கொடுக்கிற வடிவமா இருக்கார் அதனால தான் பகவான் தண்டனை ரூபமாக இருக்காருன்னு நமஸ்காரம் பண்ணுறோம் நம்மளை திருத்துறாரு எதுக்கு படைப்பானே திருத்துவானே வைரஸ் அனுப்புவானே எல்லாம் கேட்கப்படாது இருக்குது சுச்சுவேஷன் அப்படி இருக்குது இருக்குது அதுக்கெல்லாம் அந்த கேள்விக்கெலாம் பதில் கிடையவே கிடையாது இப்போ எப்படி இருக்கிறது அதுக்கு தான் பதில் ஆஹா தண்டம் கரோத்தி துஷ்டானாம் தீயவர்களுக்கு தண்டனை கொடுக்குறார் அது எதுக்கு கணக்கு இருக்கே தண்டனைக்கெல்லாம் தண்ட நீத்தின்னே பெரிசு இந்த தப்பு பண்ணினா இத்தனை அபராதம் இந்த தப்பு பண்ணினா இது அப்படி எல்லாத்துக்கும் இருக்குது ஆகா வினயம் வினயம் கரோத்தி வினயம்னா இந்த இடத்துல தண்டங்குற சப்தத்தை சொல்கிறார் அதாவது இந்த வினயங்கிற சப்தத்துக்கு எப்படி இந்த வினயங்கிறது எப்படி சுவாமி நயன்னு சொன்னால் நீத்தின்னு அர்த்தம் நீத்தி நயத்தி தி ஏற்கனவே பார்த்தோம் வினயோ ஜய சத்யசந்தோ தாசார சாத்வதாம்பதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடினா என்ன அறுத்தோம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் ஆஹா இந்த அளவில் இதை பூர்த்தி பண்ணுறேன் இன்றைக்கி வகுப்பு இந்த அளவில் பூர்த்தி ஆகுது சோம போம்தபோமித் புரு சத்தமாக வினயோஜய சத்யசந்தோ தாசார்ஹ சாத்வதாம் பதிஹி என்ன தாசார் வினயோஜய சத்யசந்தோ தாசார்ஹ சாத்வதாம் பதிஹி விஷ்ணு ஜிஷு மகாவிஷ்ணு பிரு மகேஸ்வரம் அனைம் நமாமி புருஷோத்த நமோஸ்நன் சகசிரமூர சகசிரபாட்சிருபாஹிவே नामने, नामने सद्गुरुनाथ ீனாமராஜி இயற்கையின் ஒழுங்குப்பாட்டுக்கு இடையூறு நேருகின்றபொழுது இயற்கையே தன்னுள் இருந்து ஓர் ஆற்றலை தோற்றுவித்து இயற்கைக்கு இடையூறாக இருப்பதை நீக்குகிறது ஹார்மனி எனப்படும் ஒழுங்குபாட்டை இயற்கையே கொள்கிறது தற்சமயம் இந்த ஊரடங்கு நிலையினால் காற்றில் மாசுகள் குறைந்திருக்கின்றன என்று அறிகிறோம் இயர்க்கையின் ஒழுங்குபாட்டுக்கு ஏற்பட்ட இடையூறு மனித சமூகத்தினால் ஏற்படுத்தப்பட்ட இடையூறுகள் இயற்கையே அவைகளை நீக்கி புதுப்பித்துக் கொள்கிறது நமது கண்ணில் தூசி விழுந்தால் நீர் தோன்றி அந்த தூசியை வெளியே அகற்றி விடுவது போல நமது உடலில் தேவையில்லாத புறப்பொருள் நுழைந்தால் உடலே அதை போல இந்த மண்ணுலகில் பூமியில் ஒழுங்குப்பாடு சீர்குலைந்து போகின்ற பொழுது மக்களுடைய பேராசைகளாலும் சில குறிப்பிட்ட மக்களுடைய பேராசையினாலும் அறியாமையினாலும் விருப்பு வெறுப்புகளாலும் இந்த பூமியில் நிகழ்கின்ற தவறுகளையெல்லாம் இயற்கையே ஒழுங்குபடுத்திவிடுகிறது இதை நாம் உணர வேண்டும் ஒரு பக்கம் அளவுக்கு மீறிய ஆடம்பர வாழ்க்கை மற்றொரு பக்கம் மாபெரும் ஏழ்மை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எனும் நமது மரபை நாம் மறக்கக்கூடாது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் வலியவர்கள் எளியவர்களுக்கு துணை புரிய வேண்டும் நம்மிடமிருப்பதை எல்லோருக்கும் என்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் பகிர்ந்தளிக்க வேண்டும் பகிர்ந்தளிப்பவனை பகவான் பாதுகாக்கிறார் பகிர்ந்தளிக்காமல் இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு என்பது அறிவீனம் அஜ்யானம் பிறருக்கு வழங்க வழங்க நாம் பாதுகாக்கப்படுகிறோம் எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் பகிர்ந்தளிக்கும் பெரும் பண்பும் பாரத நாட்டு மக்களிடத்தில் மீண்டும் ஓங்கி வளரட்டும் இயல்பாகவே பாரத நாட்டு மக்களாகிய நமக்கு பகிர்ந்தளிக்கும் பண்பு இருக்கிறது இருப்பினும் மேலும் அது நன்றாக மனமுுவந்து செய்யப்பட வேண்டும் மகிழ்ச்சியோடு உணவும் உடையும் எல்லோருக்கும் தர வேண்டியது வழங்க வேண்டியது உடையவர்களுடைய கடமை இந்த மாபெரும் இக்கட்டான சூழ்நிலையில் மருத்துவர்கள் சொல்லும் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்போம் அரசாங்கத்திற்கு முழுமையாக ஒத்துழைப்போம் ஆங்காங்கே நம் எல்லோரும் நம்மிடம் எல்லாம் தேவைப்படுபவர்களுக்கு அற வழியில் பகிர்ந்தளிப்போம் இயற்கையின் இயற்கையை ஆளுகின்ற இறைவனின் திருவடிகளை பற்றி நமது தவறுகளை மன்னிக்க கோருவோம் மனித சமூகம் இயற்கைக்கு விளைவித்திருக்கும் கேடுகளை இறைவன் மன்னிக்கட்டும் இயர்க்கையை மதிப்போம் நதிகளை போற்றுவோம் மலைகளையும் செடிகொடிகளையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்போம் செல்வம் என்பது சிந்தையில் நிறைவு என்பதை உணர்வோம் போட்டி பொறாமை வஞ்சனை சூழ்ச்சி ஏமாற்றுதல் பொய்பேசுதல் இவைகளிலிருந்து மனித சமூகம் விடுபட மனித நேயம் ஓங்கட் உயிர்கிடத்தில் அன்பு வெளிப்படட்டும் இயற்கையை போற்றுவோம் இயற்கையை ஆளும் அறிவுபூர்வமான இறைவனை நாமும் அறிவுபூர்வமான அன்போடு போற்றி வணங்குவோம் வித்துரு முகோ விம சம்பத்தயவா பீ ஜன விஷ்வச்சி ஜமாமானயத்ஷ ரு தை ருய நமோ அது விய வை நமோ நம விம ந நாம் அனைவரும் நம் தனிமையை இனிமையாக கழிப்போம் எளிய வாழ்க்கையும் எளிய உணவும் உயர்ந்த சிந்தனையும் மனித சமூகத்தில் ஓங்கட்டும் உலகை பற்றிய இந்த மாபெரும் நோய் தொற்று முற்றிலும் அழிந்து எல்லோருக்கும் பூரண ஆரோக்கியத்தை கொடுக்க இறைவனை பிரார்த்திப்போம் அனைவரும் நோய் நீங்கி வலிமையான உடலோடு வளமாக வளத்துடன் வாழட்டும் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே முிநோமிநோக்கம்துிநோரி ஓ ஆதிகுருநாஸ்வ